பாடம் இருபத்தி ஐந்து சொன்ன பின்பு இமாம் மாமூங்களிடம் உங்கள் இடத்திலேயே நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவதும் அவர் திரும்பி வரும் வரை அவரை எதிர்பார்த்து நிற்பதும்